ولا تقبلوا لهم شهادة ابدا واولئك هم الفاسقون صدق الله العلي العظيم غنیمான சங்கையான சகோதரர்களே الله <سؤال> اكبر Subhanahu taala சூரத்து நூருடைய 4 நாலாவது திருவசனத்தை திருவசனத்தில் সমূহம் ஒரு ஒரு நல்ல ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கு மனிதர்களுடைய வானம் மாதை எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் அது பாதுகாக்கப்படாவிட்டால் சமூகத்தில் எப்படிப்பட்ட நிலைமைகள் உருவாகும் என்பதை எல்லாம் கவனத்தில் வைத்து அல்லா சுல்ஹான அதாவது படுதூறு சொல்லக்கூடியவர்களின் மூலமாக வரக்கூடிய முளைவுகள் அவர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்று கூடிய ஒரு உண்மையான சட்டத்தை எங்களுக்கு அல்லாஹ் முன்வைத்திருக்கிறான் அதாவது இதற்கு முன்னால் போன திருவசனங்களில் அல்லாஹ் சுலான ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் தகாத மானக்கேடான விபச்சாரத்தில் ஈடுபட்டுவிட்டால் அதனால் சமூகத்தில் இப்படிப்பட்ட சீர்குலைவுகளும் பரம்பரை அற்ற ஒரு மனித சஞ்சலத்தையும் தூய்மையான சந்ததியை தூய்மையான பரம்பரையை இழந்த ஒரு மனித குலத்தையும் நாங்கள் உருவாக்குவதற்கு எங்களுடைய அந்த செயல்பாடுகள் காரணமாக இருந்ததின் காரணமாக அல்லா சுபான திருமணம் முடிக்காதவர்களுக்கு நூறு கசையடி வீதமும் திருமணம் முடித்ததற்குப் பிறகே இப்படிப்பட்ட மானக்கேடான வெறுக்கத்தக்க செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு நிபந்தனைகளுக்கு பிறகே அவர்களுக்கு அவர்கள் கல்லடித்து கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய சட்டத்தை நாங்கள் முன்னால் பார்த்தோம் அதே அடிப்படையில் தான் ஒரு அல்லது ஒரு ஆணை ஒரு பெண்ணை அல்லது ஒரு ஆணை ஒரு வகுப்பாறு சேர்ந்து படுதூறு சொல்லுகிறார்கள் ஏற்பட்ட விளைவை போன்ற விளைவும் சமூகத்தில் உருவாகிவிடும் ஏனென்று சொன்னால் ஒரு பெண்ணை பார்த்து சொல்லுகிறோம் நீ விபச்சாறு என்பதாக அல்லது ஒருவரை பார்த்து சொல்லுகிறோம் நீங்கள் விபச்சாரம் செய்வீர்கள் என்பதாக இதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்னவென்று சொன்னால் உண்மையிலேயே அவர் அப்படி செய்திருந்தால் ாக இருக்கும் அதை கொண்ட நடக்கும் ஆரம்பத்தில் நாங்கள் சொன்ன அந்த மாசுகள் அந்த ஒரு கீழ்த்தரமான தரம் குறைந்த ஒரு சமூகத்தை நாங்கள் கட்டியெழுப்புவதற்கு எங்களுடைய அந்த செயல்பாடுகள் காரணமாக இருந்திருக்கிறது அப்படி இல்லை நாங்கள் உண்மையாகவே எங்களுடைய உறவு நல்லதாகத்தான் இருந்தது அப்படி இல்லை நாங்கள் அப்படிப்பட்ட தகாத உறவை நடத்தாட்டவில்லை தகாத உறவில் நாங்கள் ஈடுபடவும் இல்லை எங்களை ஒருவர் அப்படிப்பட்ட பலியை சுமத்திவிட்டாலும் அதனால் வரக்கூடிய விளைவுகளும் ஜினாவினால் ஏற்பட்ட விளைவை போன்ற ஒரு தரம் குறைந்த அந்தஸ்து குறைந்த மக்களால் குறை ஒரு சமூகத்தை தான் நாங்கள் கட்டியெடுப்பதற்கு காரணிகளாக இருக்கிறோம் என்பதன் காரணமாகத்தான் அல்லாஹ் சுல்ஹானுக்கு பிறகு பாவங்களில் ஒரு மிகப்பெரும் பாவமாக படுதூறு சொல்லுவதை இஸ்லாம் பார்த்திருக்கிறது எனவே தான் ஜினாவுடைய சட்டத்தை பற்றி பேசியதற்கு பிறகு அடுத்தபடியாக ஹப்துல் கத் அதாவது படுதூறு சொன்னவர்கள் எப்படி தண்டிக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு என்னென்ன தண்டனைகள் இருக்கிறது அதை பற்றிய விரிவான ஒரு விளக்கத்தை விரிவான சில சட்டத்திட்டங்களை அல்லாஹ் சுல்ஹானு தாலா குரானில் தன்னுடைய குரானில் தன்னுடைய அற்புதமான மொஜிசாக்களை உள்வாங்கியிருக்கக்கூடிய தன்னுடைய குரானில் அல்லாஹ் சுல்ஹான அஹு தாலா இந்த விடயத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அன்பான சகோதரிகளே இந்த கத்தத்தில் இதை ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் படிக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் படுதூறு சொல்லக்கூடிய பழக்கம் இருக்கிறதா என்னுடைய வாழ்க்கையில் படுதூறு சொல்லக்கூடிய தன்மை எனக்கு இருக்கிறதா விடயத்தை ஒவ்வொருவரும் இந்த கட்டத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும் இதை குறிப்பாக இந்த விடயத்தில் நாங்கள் எந்த அளவுக்கு மவுனம் சாதிக்கிறோம் அல்லது எந்த அளவுக்கு பேசுகிறோம் என்ற விடயத்திலும் நாங்கள் கவனம் செலுத்துவது மிகவும் பொருத்தமான முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் முதலாவதாக இந்த சம்பந்தமாக இரண்டு விடயங்களை பார்ப்போம் அதாவது இந்த ஆயத்தை காரணம் என்ன எங்களுக்கு தெரியும் குரானை பொறுத்தவரையில் குரான் ஒரு அற்புதமான வேதம் அதாவது குரானை அல்லாஹு ஒரே அடியாக இறக்கி வைக்கவில்லை அதாவது ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு திருவசனங்களையும் நூத்தி பதினாலு சூறாக்களையும் அல்லாஹ் சுபானு தாலா ஒரே அடியாக ஜிபி சலாத்து மூலமாக حاميم والكتاب المبين إننا أنزلناه في ليلة مباركة أنت مباركان إرَويل، أنت ليلة القدر إرَويل، إنت قرآن نااعمل إرَكِّنو مِنْدَ اللَّهِ قرآن لسلّك رانيه اللَّهِ دي اُرَيَا دِيَاكَ مُطَّمَانَ قرآنِ اُرَيَا دِيَاكَ إِرَكَّ بِللي آنَ الْمَارَاكَ இந்த குரானை அல்லா சுஹானு தாலா இருபத்தி மூணு வருட கால வாழ்க்கையில் அலைவசல்லம் அவர்களுடைய நவித்துவத்திலிருந்து ஆரம்பித்து அவர்களுடைய மரணம் வரைக்கும் உள்ள அந்த இருபத்தி மூணு வருட கால வாழ்க்கையில் கொஞ்சம் குஞ்சமாக சந்தர்ப்பங்கள் நிலைமைகள் வரும் அல்லாஹ் சுஹானஹு தாலா குரானுடைய ஆயத்தை இறக்கிக் கொண்டே இருந்தான் திருவசனங்கள் இறங்கிக் கொண்டே இருந்தது அதற்கு நாங்கள் சொல்லுவோம் சபபின் என்பதாகும் தயமத்துடைய ஆய திறங்குகிறதே எப்ப என்று சொன்னால் தண்ணி இல்லாமல் போய் என்ன செய்வது என்று தெரியாமல் மக்கள் தற்சளிக்கிறார்கள் அந்த கட்டத்தில்தான் என்ன நடக்குது சொன்னால் தயமத்துடைய ஆய திறங்குது அப்ப என்ன நடக்கும் என்றால் மக்களுக்கு அந்த சந்தர்ப்பம் புரிகிறது இந்த சந்தர்ப்பத்தில் இறங்கிச்சது இது இப்பதான் நாங்கள் செய்ய வேண்டும் எனவே சபபம் என்று சொல்லக்கூடியது குரானுடைய கல்வியில் குரான் சம்பந்தப்பட்ட கல்வியில் ஒரு மிக முக்கியமான இடத்தை வகித்திருக்கிறது மிக முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறது எனவே மது ஹராம் என்று சொல்லக்கூடிய ஆயத்தை எடுத்து திரட்டி பார்க்கும் பொழுது அதிலே சபபுன் நுசூல் இறங்குவதற்கு அந்த ஆயத்தை இறங்குவதற்கு காரணியாக காரணமாக இருந்தவர்கள் யார் இது எந்த பின்னணியில் இறங்கியது என்பதை எல்லாம் புரிந்து கொள்வது மிகவும் லேசாக சட்டத்தை வெளியாக்குவது சட்டத்தை அந்த ஆயத்திலிருந்து வெளிப்படுத்துவது ரொம்ப லேசாக அமையும் யாருக்கு என்று சொன்னால் சபபு நுசூல் இந்த ஆயத்தை இறங்குவதற்கு காரணம் என்ன என்பதை புரிந்து இதே போன்றதான் ஹதீஸ்களை பொறுத்தவரையில் அதற்கு சொல்லுவோம் சபபு உருதின் ஹதீஸ் பெரும்பான்மையான ஹதீஸ்களை சல்லூர் அலைவர் சொல்லம் சொல்வதற்கு காரணம் இருக்கும் சும்மா சொல்ல மாட்டார்கள் ஒரு ஹதீஸ் சும்மா வாயில வந்த உடனே அறிவில யாராவது ஒருவர் கேள்வி கேட்டு உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள் சஹாபாக்கள் கூட்டம் வந்து கேட்டார்கள் எங்களை எல்லாருக்கும் ஒரு ஹதீஸ் தான் கடல் தண்ணீர் சுத்தமானது அதிலே செத்தவைகளையும் சாப்பிடணும் இஸ்லாம் அலைக்கு முள்மை தான் குரான் சொல்லு மறுக்காமல்றுக்காமல்பஹ செய்ல் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது அது வேட்டையாடப்பட்டது அதை பற்றி குரான் பேசியிருக்கிறது ஆனால் செத்தவைகளை பற்றி இஸ்லாம் ஹராம் என்ற தீர்ப்பை உங்களுக்கு எங்களுக்கு குரான் நிகழாக சொல்லியிருக்கிறது ஆனால் சல்லு அலைவசம் அதை விளங்கப்படுத்தும் பொழுது தன்னுடைய ஹதீஸ்க்கு சொல்லிக்காட்டார்கள் உங்களுக்கு என்ன செய்யலாம் என்று சொன்னால் கடல் கண்ணீர ஒது செய்யலாம் கடல் தண்ணில் ஒரு பிரச்சனை இருக்கிறது ஏன் என்று சொன்னால் மாபோர் என்று சொல்லக்கூடியது அதுல மூணு வகையான தன்மைகள் இருக்கக்கூடாது அதனுடைய நிறம் அதனுடைய அதனுடைய நிறம் அதனுடைய சுவை மாறுபட்டிருக்கக்கூடாது மூணு வகையான தன்மை ஒன்று கலர் நிறம் இரண்டாவது சுவை மூணாவது இன்னும் ஒன்று இப்படிப்பட்ட மாற்றங்கள் அதுல தகையுற ஏற்பட்டிருக்கக்கூடாது ஆனால் கடல் நீரை பொறுத்தவரை அது உப்பு தண்ணீர் வாயில வச்சு அழுப்பாகத்தான் அப்ப உப்பு தண்ணீர் செய்யலாமா என்றொரு கேள்வி எழும்பும் சகாபாக்கள் சல்லாஹ் கேட்கிறாங்க யாரோ சூரல்லா இன்னமிலோ தலையில மின்னல் நாங்க தண்ணீர் கொஞ்சம் தான் எடுத்துக்கொண்டு புகையிலும் எங்கட போற கடல் பயணத்துல அதாவது ஓட்டுல பயணம் செய்கிறோம் மீன் பிடிக்க போறோம் அதாவது போவதற்கு போகிறோம் இப்படியாக போகும்பொழுது தண்ணி எடுத்துக்கொண்டு தான் போறோம் கையில எங்களுக்கு ஒது செய்வதற்கு தண்ணிய அந்த தண்ணியை பாவிச்சால் குடிக்க தண்ணி இல்லாமல் போய்விடும் இந்த கட்டத்தில் என்ன செய்வது என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் சல்லு அலை சொல்றாங்க தண்ணி தகூறானது அதாவது அதனுடைய நிறம் அதனுடைய சுவையில் ஏற்பட்ட மாற்றத்தை பற்றி நீங்கள் முறை வேண்டிய அவசியம் இல்லை அது இயற்கையாக உள்ள ஒரு மாற்றம் என்பதை சொல்லிவிட்டு செல்லவா சொல்ல நிறுத்திக் கொள்ளவில்லை கேள்வி கேட்டதா கேட்டதை விடவும் அதிகமாக பதில் சொன்னார்கள் சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் கேட்டது தண்ணியை பற்றி மட்டும்தான் நான் இன்னும் ஒன்றையும் உங்களுக்கு சொல்லித்தாரேன் அதிலே செத்திருக்கக்கூடியவைகளும் உங்களுக்கு ஹலாலானவைகள் அதில் இருக்கக்கூடிய தானாக சுயமாக செத்து ஒரு மீன் விளக்கிறது அதில் எந்த விதமான மாற்றமும் மாசுபட்டு அதை உங்களுக்கு சாப்பிடலாமான்னு கேட்டால் ஹதீஸ் சொல்லுகிறது அதை உங்களுக்கு சாப்பிடலாம் என்ற ஹைப்ப சொன்ன இதே வெளமாக்களை பொறுத்தரையில் இது மிகவும் அவர்களுக்கு தேர்ச்சியான பிரபல்யமான ஒரு தலையங்கம் சபபு உருது சபபு நுசூல் குரான் குரான் இந்த ஆயிரத்தி அரங்குவதற்கு காரணம் இந்த ஹதீசை சொல்வதற்கு சரத்திர பின்னணி என்ன என்பதை புரிந்து கொள்வது ஹதீசுடைய சம்பந்தப்பட்ட ஒரு கல்வி என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் அந்த அடிப்படையில் இந்த ஆயத்து அதாவது அதாவது பத்தினித்தனமான பெண்களை மீது பழி சுமத்தக்கூடியவர்கள் அதாவது படுதூறு சொல்லக்கூடியவர்கள் அதாவது மேலும் பத்திரி பெண்களை அவதூறு கூறி அதன் பிறகு அதற்குரிய நான்கு சாட்சிகளை அவர்கள் கொண்டு வரவில்லை படுதூர் சொல்லிவிட்டார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன தண்டனை என்று சொல்லக்கூடிய இந்த ஆயத்தை ஆயத்தினுடைய சவுபு நுசூலாக வரும்பொழுது இரண்டு வகையான சவுபு நுசூல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று ஜுபை ரவி அல்லாஹு போன்றவங்க சொல்றாங்க இந்த ஆயத்து இறங்கிறதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் அந்த கண்ணியத்திற்குரிய அன்னை ஆயிஷா தாலானு அவர்களின் மீது அந்த அப்துல்லா போன்ற பின்னணியில் தான் இந்த குரானுடைய ஆயத்து இறங்கியது என்பதாக சாயித் பின் ஜுபை ரோ அல்லாஹு தாலானு போன்றவங்க சொல்றாங்க இன்னும் அநேகமானவங்க சொல்றாங்க அப்படியும் அல்ல அவர்கள் சம்பந்தப்பட்ட ஆயத்து பின்னால் வருகிறது ஆனால் இது ஒரு ஜென்ரல் பொதுவான ஒரு சட்டம் சொல்லா ஜினாவை பற்றி சொன்னதுக்கு பிறகு ஜினாவினால் ஏற்பட்ட ஒரு விளைவை போன்ற சமூகத்தில் ஏற்பட்ட ஒரு விளைவை போன்ற ஒரு விளைவு படுதூறு சொல்வதின் மூலமாகவும் ஏற்படும் என்பதின் காரணமாக அல்லாஹ் ஜினாவை பற்றி சொன்னதுக்கு பிறகு மிக அதாவது ஜினாவைப் போன்று இட்டு கட்டக்கூடியவர்கள் படுதூறு சொல்லக்கூடியவர்கள் அவர்களுடைய சட்டத்தை இங்கே அல்லாஹ் சொல்லி என்று சொல்லி விளமாக்கல் வழங்கப்படுத்துகிறார்கள் முதலாவது விஷயம் இரண்டாவது ஈடுபடுவதை நாங்கள் கண்ணால் கண்டோம் என்று சொல்லி நாலு பேர் ஒருவரை பார்த்து சொன்னால் அது அவதூர் இல்லையா என்று பார்க்கும்பொழுது குரானுடைய வார்த்தையை நேரடியாக நேரடியாக ஒருவர் குரானுடைய தர்ஜுமாவை மட்டும் வைத்து சட்டத்தை அவர் வகுப்பார் அவர் வெளியிடுப்பார் என்று அவர் நிச்சயமாக சொல்லுவார் படுதூர் என்று சொல்லக்கூடியது அவதூர் என்று சொல்லக்கூடியது பெண்களுக்கு மட்டும்தான் சொந்தமானது ஒருவர் பெண் அவருக்கு ஹத்தரிக்க வேண்டும் ஒருவர் ஆண் ஒருவரை பார்த்து ஒரு சகோதரனை பார்த்து நீ விமச்சாரம் செய்துவிட்டாய் என்று சொன்னால் அவருக்கு ஹத்தரிக்க தேவையில்லை என்று சொல்லக்கூடிய சட்டத்தை தான் குரானை மாத்திரம் படித்து குரானை மாத்திரம் விலங்களுக்கு வைத்துக் கொண்டு நாங்கள் தீர்ப்பு சொன்னால் போதும் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லது குரான் குரானை மாத்திரம் வைத்து எங்களுடைய வாழ்க்கையை அப்படிப்பட்ட சத்தத்தை தான் இந்த குரானுடைய திருவசனத்தின் மூலமாக வெளிப்படுத்துவார்கள் ஆனால் இமாம் துருத்து அலே இந்த ஆயத்திற்கு கீழ் எழுதும்போது سبحان الله الله மிக தெளிவாக சொல்லுிறார்கள் வாரத்தை அநேகமா பெண்களை தான் சுட்டிக்காட்டுவதாக இருந்தாலும் பெண்கள் தான் என்று வந்திருந்தாலும் கூட அல்லாஹ் அவர்களை முட்படுத்தி அவர்களை பற்றி சொன்ன காரணம் அநேகமாக சமூகத்தில் ஒரு பெண் மீது பழி சுமத்துவதுதான் ஒரு பெண்ணின் மீது அவதூறு சொல்லுவதுதான் சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான ஒரு குற்றம் என்பதின் காரணமாக அல்லாஹ் சுஹான ஒரு பெண்ணை இங்கே பிடித்திருக்கிறார் இரண்டாவது சொல்றாங்க ஒரு பெண்ணுக்கு பெண்ணை கொண்டே படுதூறு சொல்லும் பொழுது வரக்கூடிய விளைவு இருக்கிறதே அதனுடைய விளைவு ரொம்ப பார்தூரமானதாக இருக்கும் அவருடைய நிக்காகுடைய சந்தர்ப்பத்திலும் என்ன சொல்லுவாங்க இவர் பத்தின் தனமான பெண் அல்ல இதற்கு முன்னால் இவளுக்கு படுதூர் சொல்லப்பட்டிருக்கிறது இவர் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வில் நடந்த இவர்கள் ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு பெண் என்று சொல்லி அந்த பெண்ணை பற்றி பெண்ணுடைய மானத்தை பற்றி பெண்ணுடைய பெண்ணை பற்றி கதைப்பதை பேசுவது அதை மக்கள் மறந்துவிட மாட்டார்கள் ஆனால் ஒரு ஆணை பொறுத்தவரை சொல்லுவார்கள் சேர்த்தை கண்டால் அவர்கள் என்ன செய்வார்கள் அதை எடுத்து பூசிக்கொள்வார்கள் தண்ணியை கண்டால் கல்வி என்று சொல்லி மக்கள் அதை பெருசுபடுத்த மாட்டார்கள் மக்கள் அதை பெரிசாக பார்க்க மாட்டார்கள் பொன் பார்க்க போன சந்தர்ப்பத்தில் என்ன செய்வார்கள் மிச்சம் தோண்டி பார்ப்பார்கள் ஆழமாக பாப்பார்கள் எங்க படித்தாரு யாருடன் படித்தாரு எங்க போனாரு எங்க வந்தால் என்றெல்லாம் பார்ப்பார்கள் ஆனா மாப்பிள்ளைய பற்றி பார்க்கும்பொழுதே யாராவது சொன்னா இவருக்கு இப்படிப்பட்ட தொடர்பு இருந்துச்சு இவர் எங்க தான் இருந்தாரு இந்த தங்கி இருந்தாரு இப்படிப்பட்ட தொடர்பும் இருந்தது சொன்னா அந்த பெண் வீட்டிலேயே சும்மா சரளமாக கேட்டு விடுவார்கள் அப்ப இருந்துச்சு இப்ப இருக்குதா அப்ப இருந்துச்சு சரி அதெல்லாம் வாலிப பருவத்தில் இருக்கத்தானே செய்யும் பேசக்கூடிய வழக்கமாக இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் மாறிவிட்டது ஒரு ஆணை பொறுத்தவரையில் மிக துல்லியமாக பார்க்க மாட்டார்கள் பெண்ணை பொறுத்தவரையில் துல்லியமாக பார்ப்பார்கள் அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் இங்கே பெண்களை முற்படுத்திருக்கிறான் வெளிப்படுத்துக்குரிய சகோதரர்களே அன்பான தாய்மார்களே இந்த இது மாதிரியான சம்பவங்கள் படுதூறு சொல்லக்கூடிய சம்பவங்கள் அல்லா சுஹ இரண்டு மூணு வகையான சம்பவங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதுல ஒன்று தான் حضر يوسف عليه الصلاة والسلام <سؤال> أبرخل، أبرخل، أني بابتك مقاماها عليه تار، என்னை பாவத்தி பக்கமாக நிர்ப்பந்தித்தார் என்னைத்தார் குடும்பத்துக்கு அந்த பெண் சொன்ன வார்த்தையை படித்து விட்டோம் நாங்கள் பேசக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு வாலிபர் அந்த வாலிபரை பாவத்தி பக்கமாக நிற்ப நிர்பந்தித்த அந்த பெண் தன்னுடைய தன்னை சுத்தப்படுத்தி வேண்டியும் தன்னுடைய கணவனிடத்தில் நான் ஒரு பத்திரித்தனமான பெண் என்பதை வெளிப்படுத்தி பாவத்தை அந்த மீது அவர்களுடைய முப்பது வருடம் வாழ வைத்த சம்பவத்தையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம் இதே போன்றுதான் குரான் இன்னும் சொல்லுகிறது மரியாத் அவர்கள் அல்லாஹ் அந்த மரியத்துக்கு அலேத்து வித்தியாசமான முறையில் அல்லாஹுடைய களிமா அல்லாஹுடைய ரூஹ் என்று சொல்லக்கூடிய அந்த ஈசா அலேஹி சலாத்துலாம் அவர்களை அந்த தாயினுடைய அந்த பெண்ணுடைய வயிற்றில் அந்த பத்தினித்தனமான அந்த அந்த ஒரு வேர்ஜின் அதாவது அதாவது ஒரு ஒரு விக்கர் அதாவது கல்யாணம் முடிச்சுடல திருமணம் முடிக்காத ஒரு விதவையாக ஒரு திருமணம் முடித்து மனைவியாக இருந்தா சுல் ஒரு குழந்தையை பறந்தது பெற்றெடுத்தார்கள் நாங்கள் விசுவாசம் எங்களுடைய இதை கொண்டு நம்பாத வரையில் எங்களுடைய ஈமான் பூர்த்தியாக மாட்டாது ஈசா லேஹி சலாத்துடைய நபித்துவத்தின் மீது நாங்கள் நம்பிக்கை வைப்பதே இஸ்லாமியர்களுடைய மிகப்பெரிய கடமை அந்த நம்பிக்கை வராத வரையில் நீங்கள் முஸ்லீம்களாக مٹ کے لیے தாய் அவர்களுடைய சிறப்பு தன்மை அவர்களுடைய என்று சொல்லக்கூடிய அதன் மீது எங்களுக்கு விசுவாசம் வரவில்லை என்றால் நாங்கள் அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட மக்களாக மட்டுமல்ல முஸ்லீம்களாகவே நாங்கள் இல்லை இஸ்லாமத்திற்கு வெளியே போய்விட்டதாகத்தான் நாங்கள் கருதப்படுவோம் என்பது குரானுடைய மிக தெளிவான தீர்ப்பாக இருக்கிறது எந்த ஒரு நம்பிக்கை மத்தியிலும் நாங்கள் பிரிக்க நாங்கள் கொண்டும்யம்லாத் நாங்கள் யாரையும் யாரை கொண்டும் பிரிக்க மாட்டோம் அனைவரையும் ஒரே இடத்தில் வைத்து அல்லாஹருடைய அடியார்கள் அல்லாஹுடைய நபிமாறுகள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் சொக்குகள் கொடுக்கப்பட்டவர்கள் அந்தஸ்துக்குரியவர்கள் என்று சொல்லக்கூடிய பார்வையில் அனைத்து நபிமாறுகளை கொண்டும் அனைவசி கொள்ளும் பொழுதும் நாங்கள் கொள்கிறோம் ஆனால் ஒன்றை மாத்திரம் சேர்த்துக் கொள்வோம் அன்பியா சல் அல்லாஹு அனைவசல்ல கடைசி நபி அவருக்கு பிறகு எந்த நபியும் வரமாட்டார்கள் உலகத்துக்கு அதிலத்தாருக்கு நபியாக வந்தார்கள் உலகத்தில் பிறக்கக்கூடிய கடைசி தேசிய மனிதனுக்கும் இவர்கள் தான் நபி என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையை தான் முஸ்லிம்களாகிய நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்று சொல்லக்கூடிய ஒன்றை ஞாபகப்படுத்திக் கொண்டு மரிய சலாத்து அவர்கள் அந்த குழந்தையை சுமந்து கொண்டு வருகிறார்கள் இப்ப ஒரு நீண்ட சம்பவம் ஒரு நீண்ட ஒரு கரை குரான் சொல்லிக் கொண்டு வரான் சூறா ஆல இம்ரான் பிறந்தார்கள் யாருடைய துவாவை கொண்டு பிறந்தார்கள் துவாவுக்கு பிறகு மரிய அலகி சொல்லாம் பிறந்தது அந்த மரியத்துக்கு யாரு பேரு வைத்தது அந்த மரியத்துக்கு தாய் என்ன துவா கேட்டால் அந்த துவாவுக்கு பிறகு தாய் மூத்தாகிவிட்டால் அந்த தாய் மூத்தானதுக்கு பிறகு இந்த குழந்தை யாரிடத்துல வளர்ந்தது கடைசியாக சொல்லுகிறது இந்த மரியாதை அந்த வருத்தம் வந்து அந்த வருத்தத்தில் ஒரு குழந்தையை பெற்றெடுக்குகிறாள் அந்த குழந்தை கையில கிடைத்ததுமே இப்ப கவலைப்படுறா இதை எப்படி நான் சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பேன் நான் திருமணம் நான் ஒரு பத்து மத்தனமான ஒரு பெண் ஒரு என்ற கேள்வியை மக்கள் எழுப்புவாங்களே மக்கள் அல்லஹாவை கொண்டு விசுவாசம் கொண்டவர்கள் அல்லையே என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான பயம் ஒரு வகையான அச்சம் ஏற்பட்டது இப்ப கேட்கிறான் அல்லாஹ் சொல்லுகிறான் பயப்படாதே மரியம் இந்த குழந்தைய தூக்கி கொண்டு நீ போ யாரத்தில் கேள்வி எழுப்பினால் உண்ட மட்டும் சொல்லு நான் பேச மாட்டேன் இன்னி நகர்த்து சௌமா பேசாமல் இருப்பதற்கு நான் நேர்த்தை செய்திருக்கிறேன் நான் பேச மாட்டேன் சௌம என்று சொன்னா அது நோம்பு என்று சொன்னா பெருமனை பேசாமல் இருக்கிறது நான் பேச மாட்டேன் நான் மௌனமாக இருக்க போகிறேன் சுஹானம்மா பேசாமல் இருக்கிறாங்க இப்ப மரிய மளிகை இந்த பிள்ளைய தூதிக்கொண்டு போறாங்க அன்பான சங்கையான சகோதரர்களே நனது உடையத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் மணியம் அலகி சலாத்து தன்னுடைய சமூகத்தின் பக்கம் வாறங் அந்த சமூகம் யாரு யூதர்கள் இருக்கிறார்கள் மூசா அலஹி உசைர் அலஹி சலாத்து நபித்துவத்தின் மீது தௌராத்தையும் நம்பி வாழக்கூடிய அவர்களை நம்பி வாழக்கூடிய யூதர்கள் அந்த மரியம் மரியமலாம் இந்த புள்ளையை சுமந்து கொண்டு போகும் பொழுது காலு அவர்கள் சொன்னார்கள் யா மரியம் ஓ மரியமே மரிய என்ன ஒரு மோசமான ஒரு செயலை நீ கொண்டு வந்து விட்டாயே எப்படிப்பட்ட ஒரு மோசமான செயல் திருமணம் முடிக்காம நீ ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறாய் திருமணம் முடிக்காம உனக்கு ஒருத்தம் என்ன என்று சொன்னால் நீ விமச்சாரம் செய்து விட்டாய் என்று சொல்லி மரியமலகூஸ்லாமர்களை பார்த்து அங்கே அங்கே இருந்த மக்கள் ஏசிவிட்டு தூத்து விட்டு இரண்டாவது சொன்ன ஒரு வார்த்தை அன்பான பெற்றோர்களே அன்பான தாய்மார்களே படிக்க படிப்பினைக்குரிய ஒரு புத்திமதியை தவிரலாம் சொல்லுகிறான் அந்த மரியாத்து குழந்தையை சுமந்து கொண்டு வந்து முன்னுக்கு வைக்கிறாங்க அவங்க சொன்னாங்க சகோதரியே மக்கான அபூ கேசோ மரியமே உன்னிடத்தில் இந்த செயல் எப்படி வந்துச்சு நீண்டம் செய்திருக்கிறாய் ாய் நிக்க படித்திருப்பதெல்லாம் ஒரு கெட்ட நடத்தையுள்ள ஒரு கெட்ட மனிதராக இருக்க இல்ல துன்முக்கி மகையா உன் தாய் ஒரு விவச்சாரி என்பதாக எங்களுக்கு சொல்லப்படவும் இல்லை உன் தாய் ஒரு விவச்சாரி என்ற அறிமுகம் கூட எங்களுக்கு சொல்லப்படவில்லை அப்படியாக எழுதப்பட்ட பெண் இஸ் கால இம்ரான் இம்ரானுடைய மனைவி வாப்பா ஒரு சாலைகான மனிதர் உன் உண்மை ஒரு சாலைகானத்தனமான ஒரு பெண் அப்படி இருக்கன இந்த மானக்கேதான காரியம் உனக்கு எப்படி அனந்த ரசத்தாக கிடைச்சது இந்த மானக்கேதான காரியம் எங்கிருந்து உனக்கு வந்துச்சு என்று சொல்லி ஈசாலை ஈசாலே சதாத் தாய் மரியத்தை பார்த்து மக்கள் பேசினாங்க இந்த இடத்துல விளங்க வேண்டும் இன்றைக்கு மட்டுமல்ல உலகத்தில் என்றும் தான் குழந்தைகள் தவறை இன்சல் செய்வதற்கு அதாவது சுட்டி காட்டுவதற்கு என்ன செய்வாங்க தெரியுமா வாப்பா உம்மடை பேரத்தான் வாப்பா உம்மடை பேரத்தான் நாங்க உறவையா பாக்கிறோம் ஒரு புள்ள சாப்பிடுது சாப்பிடக்கூடிய நாலு பக்கம் சோறு மணி அப்படியே என்ன செய்யுத பார்க்கும் பொழுது அதுவும் ஒழுங்கில்லாம இருக்கிறது இந்த கட்டத்தில் மக்கள் கேட்பார்கள் படிச்சு கொடுத்தில்லையா இந்த புள்ளிட தாய் இந்த புள்ளைக்கு இதக்கூட சொல்லிக் கொடுத்து இல்லையா இப்படிப்பட்ட ஒரு பெற்றோரா என்பதாக குழந்தைகளை செய்யக்கூடிய தவறை பேசும் பொழுது பெற்றோரை தாடுவது மக்களுடைய வணக்கம் என்பதை குரான் இங்கே சுட்டிக்காட்டியிருக்கிறது எனவே இந்த இடத்துல இன்னும் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட நோய் அதாவது அவ்வாறு கீழான காரியங்கள்ல வெட்கம் இல்லாத செயல்பாடுகள்ல நாங்கள் ஈடுபடக்கூடிய மக்களாக இருப்போம் என்றால் எங்களை அறியாமலேயே இந்த நோய் எங்கட பிள்ளைகளுக்கு பறந்து விடும் எங்கட பிள்ளைகளில் வந்துவிடும் என்று சொல்லக்கூடிய ஒன்றையும் இமாம் ஷா பத்து அழகி ஒரு கட்டத்தில் சொன்னாங்க நிச்சயமாக விபச்சாரம் இருக்கிறதே இது ஒரு கடன் இது ஒரு கடன் உண்ட குடும்பத்தில் யாராவது வந்து இந்த கடனை நிறைவேற்றுவாங்க எனக்கு அந்த பயத்தை நான் மறந்துட்டேன் செய்ததற்காக வேண்டி அவள் தன்னை அனுமதித்துவிட்டால் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நீ செய்யக்கூடிய இந்த செயல்பாடு ஒரு கடன் கொடுக்கிறாய் இந்த கடனை உங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க வந்து இத நிறைவேற்றுவாங்க என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க யாருடைய குடும்பத்திலேயாவது பெய்து அல்பைன் இருநூறு திருகங்கள் கொடுத்து நீங்க ஒரு பெண்ணை ஜினாவுக்கு சம்மதித்தால் உங்களோட குடும்பத்துல இருபத்தி சதம் அதாவது காரினார் பணத்தை கொடுத்து உங்களுடைய குடும்பத்தை சம்மதிக்க வைக்கக்கூடியவர்களை எல்லாம் அனுப்பி வைப்பான் எனவே அன்புக்குரியவர்களே நாங்கள் பத்தனை கடைபிடித்தால் எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் வெட்க சுபாவாக இருப்போம் என்றிருந்தால் அந்த வெட்க சுபாவம் என்று சொல்லக்கூடியது எங்களுடைய குழந்தைகளுக்கு அனந்தரசத்தாக தானாக கிடைத்துவிடும் எனவே இந்த விடயத்துடன் அன்புக்குரிய சகோதரர்களே இப்பொழுது அல்லா சுகான இந்த ஆயத்தில் மூணு வகையான கட்டளைகளை பிறப்பித்திருக்கிறார் ஆரம்பத்தில் ஒன்று உள்ளடாது மூணாவது சொன்னோம் அந்த நிறைவேற்றும் பொழுது பகிரங்கமாக நிறைவேற்ற வேண்டும் அதே போலதான் இந்த அதாவது படுதூறு சொன்ன அதாவது அவதூறுக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதைப் பற்றி அல்லா சொல்லும் பொழுது அவர்களுக்கு மூணு வகையான தண்டனைகளை அல்லா இங்கு சுட்டிக்காட்டுகிறார் அவர்களுக்கு எண்பது கசேடிகள் அடிக்கப்பட வேண்டும் இரண்டாவது அவர்களுடைய சாட்சி ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ளப்படமாட்டார் ஒருபோதுமே இந்த நிகழ்வுக்கு பிறகு அவர்களுடைய எந்த ஒரு சாட்சியமும் யாருக்கு எதிராகவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது மூணாவது அல்லா சொல்றான் அவர்கள் பாவிகள் அவர்கள் பாவத்துக்குரியவர்கள் என்று சொல்லக்கூடிய மூணு வகையான தண்டனைகளை மூணு வகையான கேவலமான தண்டனைகளை அல்லா சுலா இங்கே அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கிறான் உண்டு என்பதை இரண்டாவது சொல்லுறான் அவர்களுடையம்ாட்சி ஒரு போதும் யாருக்கு எதிராகவும் ஏற்றுக்கொள்ளப்படான் இவர்கள் தான் இவர்கள் தான் என்று சொல்லக்கூடியதையும் அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கிறார் அதற்கு பிறகு அல்லா தௌபாவுடைய கதவை தொடர்க்கிறான் அடுத்த ஆயத்தில் இந்த தவறு செய்தவர்களுக்கு என்ன தௌபா என்றதையும் அல்லாஹ் அடுத்த சுட்டிக்காட்டுகிறான் அடுத்த வார நிசா அல்லா அதை பற்றி பார்ப்போம் ஆனால் இந்த சொல்லுவது அவதூறு சொல்ல விடயத்தில் மூன்று விடயங்கள் கவனிக்கப்பட வேண்டும் அவதூறு சொல்லக்கூடியவர் சொல்லவர் இரண்டாவது அவதூறு சொல்லப்பட்டவர் மூணாவது அவதூறு சொல்லப்பட்ட விடயம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக பார்க்கும் பொழுது காவி கோட்ல காலை நீதிமன்ற போ இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்குதா என்று சொன்னால் மாமியை பார்த்து மருமகள் மருமகள் மாமாவை மர்மகனை பார்த்து மாமி சொல்லக்கூடிய விடயங்களை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட அவர்களுடைய வார்த்தை பிரயோகங்களும் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளும் இப்படிப்பட்ட சூசகமான உண்மைகள் உள்வாங்கப்பட்டிருக்கிறது அதுவும் அவதூறு சொன்ன விடயத்தில் வந்து சேருமா என்பதும் ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் ஒவ்வொருவரும் கருத்தில் கொண்டு தான் பேசக்கூடிய வார்த்தைகளில் ஒருவருக்கு தன்னுடைய எதிரிக்கு எதிராக பேசுவதாக தன்னுடைய மருமகன் என்னுடைய மகளை துன்புறுத்தக்கூடிய அல்லது என்னுடைய வாழ்க்கைக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு இருக்கக்கூடிய என்னுடைய மர்மகளை நான் திட்டுவதாக இருந்தாலும் வார்த்தைகள் அடக்கப்பட வேண்டும் வார்த்தைகள் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய எனவே படுதூர் சொல்லக்கூடியவரை பொறுத்தவரையில் அவருக்கு ரெண்டு நிபந்தனைகள் மட்டும்தான் இருக்க வேண்டும் ஒன்று அவர் புத்தியுள்ளவர் ஆக்கை அவருக்கு புத்தி பைத்திய அல்ல இரண்டாவது பால அவர் பருவவதை அடைந்திருக்கிறார் இப்படிப்பட்ட ஒருவர் படுதூறு சொன்னால் அவரு மாற்று மாற்றை சேர்ந்தவராக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் முஸ்லீம் அல்லாதவராக இருக்கலாம் அதே பிரச்சனைக்குரிய விஷயம் அல்ல அவருக்கு எண்பது கசே அடிகள் அடிக்கப்பட வேண்டும் இரண்டாவது படுதூர் சொல்லப்பட்டவர் அவர் எப்படிப்பட்டவர் அவரிடத்திலும் அங்கு வகையான நிபந்தனைகள் பூர்த்தியாக இருக்க வேண்டும் உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள் அவர் ஒரு அவரிடத்தில் முதலாவது இருக்க வேண்டும் இஸ்லாம் படுதூறு சொல்லப்பட்டவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும் இரண்டாவது அவருக்கு புத்தி இருக்க வேண்டும் மூணாவது அவருக்கு அவர் பருவடைந்தவாக இருக்க வேண்டும் நாலாவது அவர் சுதந்திரமான இருக்க வேண்டும் அஞ்சாவது அவருடைய அவர் பத்தனைத்தனமானவர் அவர் இப்படிப்பட்ட மானக்கேடான காரியங்கள்ல இதற்கு முன்னால் ஈடுபட்டவரோ அல்லது இப்படிப்பட்ட கர்மங்கள்ல அவர் ரொம்ப வளர்க்கப்பட்டவர் அது டாக் ஆஃப் த டவுன் எல்லாரும் பேசிக்கொள்வது தான் இவரா இவவா அப்படித்தான் இது எல்லா இடத்திற்கும் போய்வான கேஸ் தான் என்று மக்கள் பேசிக் கொள்வாங்க அப்படிப்பட்ட ஒரு அப்படிப்பட்ட மானக்கேடான கருமத்தில் ஒருவர் பருதூறு சொல்லிவிட்டால் அதை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் என்றால் அடிப்பதை சொல்லக்கூடிய ஒன்று வரமாட்டாது ஆனால் எச்சரிக்கை செய்யப்படுவார் இவரை எச்சரிக்கை செய்வார் சொல்லப்பட்டவர் அவருடைய பத்தினைத்தனம் மக்களுக்கு மத்தியில் மிக பிரபல்யமானதாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட இவருக்கு கர்மாதம் இல்லை என்பதை எல்லாரும் பேசுறாங்க திருடிவிட்டார் தை நான் கண்ணால் பார்த்தேன் கண்டோம் என்பதாக இதுவும் அவதூறு தான் ஆனால் அவதூறு என்று சொல்லி இங்க வந்திருக்கக்கூடிய கருப்பிருக்கிறது இந்த அவதூறு வெறுமனே இரண்டு விடயத்துடன் சம்பந்தப்பட்டதாகத்தான் இருக்கும் உண்டோ ஜாவுடன் சம்பந்த அல்லது தன்னின சேர்க்கையுடன் சம்பந்தப்பட்டதாக இருக்கும் ஒன்றோ ஜினாவில் ஈடுபட்டதாக சொல்லுகிறார்கள் அப்படி இல்ல இவர்கள் தன்னின ஈடுபட்டார் என்று சொல்கிறார்கள் அப்படி இல்ல இன்னும் ஒரு முறையில் வந்திருக்கலாம் அவருக்கு கிடைச்ச புள்ளைய பார்த்து சொல்றாங்க இந்த புள்ள ஹராத்தில பிறந்த புல் என்பதா ஹராத்தில பிறந்த புல் அப்ப அர்த்தம் என்ன நீ விபச்சாரம் செய்திருக்கிற நீ சின ஈடுபட்டிருக்கிறாய் ஒரு சந்ததியை விபச்சாரத்தில் உருவாக்கிவிட்டாய் அன்புக்குரியவர்களே ஜாவில் ஏற்பட்டளைவை போன்ற அதே விளைவுதான் இவர் சொன்ன படுதூறு மூலமாகவும் ஏற்படக்கூடிய விளைவு என்பதன் காரணமாகத்தான் இஸ்லாம் இப்படிப்பட்ட ஒரு மிக கடிதமான ஒரு போக்கை அவதூறு என்ற விடயத்தில் இஸ்லாம் கடைபிடித்திருக்கிறது இவர்களுக்கு முப்பது கசேடிகள் எண்பது கசேடிகள் வீதம் அடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய சட்டத்தை நாங்கள் பார்த்தோம் அல்லா சுபானு தாலா இதை தொடர்ந்து வரக்கூடிய விடயங்களை அடுத்து வரக்கூடிய வாரங்களில் பார்ப்போம் அல்லாஹ் சுபானா நாம் அனைவரையும் பொருந்திக்கொள்வானாக இந்த பறக்கூடிய சங்கையான ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹுடைய அன்பையும் அல்லாஹுடைய பொருத்தத்தையும் பாவம் மன்னிப்பும் கிடைத்து நரக விடுதலையும் கிடைத்து அல்லாஹுடையத்தில் நல்லவைகள் அடைந்து கொண்ட நல்லோர்களாக நாம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக இந்த ரமதானை முழு உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கும் முல் அகிலத்தாருக்கும் பதிலுடைய வெற்றியை போன்ற வெற்றியாகவும் வெற்றியை போன்ற வெற்றியாகவும் போன்ற ஒரு மாதமாகவும் ஒரு ரமதானாகவும் இந்த ரமதானை அகில அகில உலகத்துக்கும் முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் அனைவருக்கும் இந்த ரமதானுடைய மறக்கத்துக்களையும் அல்லாஹ் சொல்லியவைப்பானாக புலியவைப்பான அனைவருக்கும் ரமதானுள் முபாரக்கதை சொல்லக்கூடிய நல்வார்த்தையை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் அஸ்லாம் வரமத்துல வரகாத்தும்